ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் ஐந்தாம் நாள் விசுவாச மந்திரம் பரிசுதாவின் உதவியின் ஆடிய பின் ஜெபமாலையின் பாடுபட்ட சுரூபத்தை பிடித்து கொண்டு விசுவாச மந்திரத்தை சொல்லுகிறோம் புண்ணிய ஜீவியத்தின் துவக்கம் ஞான ஜீவியத்தின் ஆரம்பம் விசுவாசம் திருச்சபையில் ஞான ஸ்தானத்தினால் மக்களாகும் நமக்கு அளிக்கப்படும் கொடை விசுவாசம் விசுவாசம் இன்றி நாம் இறைவனுக்கு பிரியப்பட முடியாது விசுவாசம் பூர்த்தியாகும்படி வேதாகமம் சொல்வதென்ன நீதிக்காக உள்ளத்தில் விசுவசிக்கிறோம் ஈடேற்றத்திற்காக வாயினால் அவ்விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம் வாய்ஜபத்தை அவமதிக்கும் போலி ஞானிகள் இதை கவனிப்பார்களா இவ்விதம் விசுவாசம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பதனால் ஜெபமாலையை தொடங்கும் போதே விசுவாச மந்திரத்தை சொல்வது எவ்வளவு பொருத்தம் இறைவன் அருகில் வருகிறவன் இறைவன் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு சன்மானம் அளிக்கிறார் என்றும் விசுவசிப்பது அவசியம் என்கிறது வேதம் ஆதலின் மூவொரு கடவுள் இருக்கிறார் என்றும் எல்லா படைப்புகளுக்கும் அவர் கருத்தர் என்றும் அவரது வல்லமைக்கும் ஞானத்துக்கும் அளவில்லை என்றும் விசுவசிக்கிறோம் ஜெமலை செய்ய தொடங்கும் நாஸ்திக கம்யூனிசத்தையோ நாம்தாம் தாம் கடவுள் எனும் வேதாந்தத்தையோ கடவுள் இல்லை என்றோ கடவுள் கிருவையாக நமக்கு அளித்த புத்திதான் கடவுள் என்றோ புலம்பும் கழகக்காரர்களுக்கு சவால் விடுகிறோம் இறைவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்பை உணர்ந்து நமது கவலைகளையும் ஏக்கத்தையும் தள்ளி வைக்கிறோம் அவர் பட்சமுள்ள நல்ல என்பதை அறிகிறோம் இவ்விதம் விசுவாச மந்திரத்தில் முதல் பிரிவை சொல்லும் போதே நமது புத்தி பிரகாசத்தினால் மகிழ்கிறது நமது உள்ளம் பிள்ளைக்குரிய பாசத்தாலும் நம்பிக்கையாலும் தொள்ளுகிறது ஜபமாலை சொல்லும்போது நாம் இறைவனை மறந்துவிடுகிறோம் என்று சொல்லுகிறவன் யார் அல்லது நம் ஏக கர்த்தரும் ஒரே மனு பேசுகிறவருமான சேசு கிறிஸ்துவை தள்ளி வைக்கிறோம் என்று வாய் கோசாமல் உலர்கிறவன் ஜபமாலை சொல்லும்போது தேவ ரகசியங்களை பற்றி சற்றே சிந்திக்கிறோம் அப்போது என்ன செய்கிறோம் சேசுவின் வாழ்க்கையை ஆதி அந்தம் வரை படமாய் காண்கிறோம் இதைத்தான் விசுவாச மந்திரம் சுருக்கமாய் சொல்லுகிறது ஒரே உண்மையான கடவுளையும் அவர் அனுப்பிய சேசு கிறிஸ்துவையும் அறிய வருவதுதான் நித்திய ஜீவியம் என்றது வேதவாசகம் நாம் வேதாகமத்தை புறக்கணிக்கிறோமா நமது விசுவாசத்தின் ஆதி கர்த்தாவென்றும் அதை சம்போர்ணமாக்குகிறவர் என்றும் வேதம் சொல்லும் சேசுவை தானே சேசுவின் வாழ்க்கையை தானே காட்சி காட்சியாய் காண்கிறோம் தெய்வத்தின் சம்போரணம் எல்லாம் குடிகொண்டிருக்கிறவர் என்று வேதம் போதிக்கும் சேசு கிறிஸ்துவை பின்பற்ற தேடுவது தப்பிதமா பைத்தியமா ஜெவ செய்வது தப்பிதமல்ல அரும் புண்ணியத்திற்கு வழி கடவுள் நமக்கு விசுவாசத்தை அளித்த போது நமக்கு பெரும் ஆசிர்வாதத்தை கொடுத்தருளினார் விசுவாசத்தினால் மற்ற மனு மக்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டு தேவ தரிசிக்கவும் அதில் பங்கடையவும் ஆற்றல் அளித்து மோட்ச சன்மானத்தை சம்பாதிக்கும் சாதனத்தையும் நமக்கு கொடுத்தருளினார் ஆதலால் கண்ணாடியில் கண்டது போல் சிருஷ்டிகளிடத்தில் கடவுளை காணாமல் திரைமறையின்றி பூரண பிரகாசத்தில் அளவில்லா நன்மை தனத்தை கண்டுகளிப்போம் எனும் நம்பிக்கை நம்மிடம் ஓங்கி வளர்கிறது விசுவாச மந்திரம் எவ்வளவு நமக்கு ஊட்டுகிறது ஜெபமாலையின் தோக்கத்தில் இதை சொல்லுகிறோம் ஜெபம் ஜெபமாலை ராக்கியணியே பாத்திமாவின் பாக்கியசீலியே போர்த்துக்கல்லில் தோன்று சித்தமாகி எங்கும் அமைதியை நிறுவியவரை இக்கட்டு வெள்ளத்தில் அமிழ்ந்து கிடக்கும் எங்கள் நாட்டை கடைக்கண் திருப்பி பார்த்தருளும் அதன் மேல் இறங்கி அது கிடக்கும் மடுவிலிருந்து தூக்கி ஞானத்தின் ஒளியையும் ஊக்கத்தின் உறுதியையும் அதற்கு தந்தருளும் உலகிலுள்ள சகல ஜாதி ஜனங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் சமாதானத்தை கொடுத்து நாங்கள் யாவரும் உம்மை சமாதானத்தின் அரசி என்று அழைத்து ஆர்ப்பரித்து உம்மை போற்றி புகழ கிருபை செய்தருளும் ஜெபமாலை ராக்கினியே எங்கள் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சரிதை ஒன்பதாம் பத்திநாதருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க அப்போது ஏற்பாடுகள் நடக்கின்றன அவர் காலம் பெரும் கிளர்ச்சியான காலம் எல்லா இக்கட்டிலும் தேவதா இடத்தில் சரணடைவார் அவருக்கு அமலோற்பவ நாயகியின் மேல் அதிக பக்தி அவர்தானே கண்ணி தாய் ஜென்மபாவமின்றி உற்பவித்தார் என்பதை விசுவாச சத்தியமாக பிரகடனம் செய்தவர் உலகில் நடக்கும் எல்லா தப்பறைகளும் அக்கிரமிகளின் அட்டூழியங்களும் ஒரு நிபந்தனையின் மேல் அழிந்துவிடும் அந்த நிபந்தனை விசுவாசிகள் தினந்தோறும் ஜெபமாலை சொல்லி வருவதாம் என்றார் அவர் கடைசி நாளில் வியாதியாய் படுத்திருக்கும் போது முன்னையை போல் நீண்ட நேரம் ஜெபம் செய்ய சக்தி இல்லை இக்குறையை நீக்க ஒரு வழி கண்டுபிடித்து ஒரு நாள் தன் ஆத்ம குருவானவரிடம் அது சரியா என்று கேட்டார் என்னுடைய சயன அறையில் ஜெபமாலையின் பதினைந்து தேவரகசியங்களையும் படமாய் சித்தரித்து வைத்திருக்கிறேன் ஜெபமாக ஒவ்வொன்றையும் சிறிது நேரம் பார்க்கிறேன் உங்களுக்கு விளங்குகின்றதா என்றார் அது சரி பரிசுத்த பாப்பரசரே அவைகளுக்கு நீர் பலன் ஸ்தாபிக்கவில்லையே என்றார் ஆத்ம குரு ல்லை இல்லை அதை கவனியாமல் இருப்பேன் என்று எண்ணினீர்களா என புன்னகை பூத்து பதில் இருத்தார் பாப்பாண்டவர் இவ்விதம் ஜெபமாலையின் பரம ரகசியங்களை தியானித்த வண்ணம் அந்த பாப்பாண்டவர் இவ்வுலகை விட்டு ஏகினார் இதைவிட பாக்கியமான மரணம் வேண்டுமா நான் முன் சொன்ன பெரியோர்கள் அர்ஜிச சாமிநாதரும் முத்தி பெறுபெற்ற ஆலன் ரோச்சும் எனினும் இவர்கள் யாவரையும் விட அதிக முளைத்தவர் கர்த்தூசியன் சபையைச் சேர்ந்த டோமினி குருவானவர் ஒருநாள் அவர் காட்சி கண்டார் மோட்சம் திறந்தது மோட்ச சபையில் அனைவரும் வெகு கம்பீரமாக விளங்கினர் வெகு இனிமையாக ஜபமாலையை பாடினர் நம் ஆண்டவழி நாமத்தை சொல்லும் மோட்சவாசிகள் தலை குனிவதையும் நாமத்தை உச்சரிக்கும் போது இருப்பதையும் கவனித்தார் பரிசுத்த ஜெபமாலையால் பரலோக பூலோகத்தில் செய்தருளிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினர் ஜெபமாலை பக்தியை அனுசரிக்கிறவர்களுக்காக மோட்சவாசிகள் வேண்டி கொண்டனர் பக்தியாய் சொல்லுகிறவர்கள் மேல் வைக்க நறுமணம் வீசும் மலர்களால் ஆன எண்ணிக்கையில்லா முடிகள் தயாராக இருப்பதையும் காத்தூசிய தோமினி கண்டார் அவர்கள் ஜெபமாலை செய்யும் ஒவ்வொரு முறையும் மோட்சத்தில் தரிப்பதற்கு ஒரு முடி செய்து கொள்வதையும் தரிசித்தார்